ஒவ்வொரு துளியும் அப்ப அடிச்சு பெய்யக்கூடாது அப்பதான் நாட்டுல வளங்கள் பெருகும் அதனால நாம் இந்த வேண்டுகோடை இன்னைக்கு முருகப்பெருமானத்தில் வைப்போம் நல்ல கோடை காலம் வெப்பம் மிகாதவாறு ஆங்காங்கும் வான்முயில் வளாது பெய்ய பெருமானியை அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் வேண்டி கொண்டதன் வாயிலாக மழை எனவே இந்த மாதிரி உக்ரகுமாரன் பல வேள்விகளை செய்து நாட்டு நாட்டில் எல்லா வளங்களும் பெருகினவாம் அப்படி பெருகி வருகின்ற பொழுது ஒரு அமிப்பிலே ஆரும் பரிமகம் தொன்னூற்று ஆறு செய்துடி இப்படி நாட்டுக்கு வேண்டிய வேள்விகள் சிவவேள்விகள் செய்வதோடு கூட நாலு பேர் வந்து சொல்லியிருப்பான் அதாவது தனக்கு வேண்டுமோ வேணாமோ அரசாங்கன்னு இப்படி சொன்னால் ஏதோ அரசமே தனக்கு பற்றிருக்கிற மாதிரி சொல்கிறது ஒன்று பற்றிருக்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒன்று அது மாதிரி சாமி அது பாட்டுக்கு இந்த செவ்வொடி நடக்கட்டும் நம்ம இந்த அசோமேதையாக செய்வோம் செய்தா நம்ம நாட்டில் நம்ம ராஜா உகரகுமாரன் அப்படி இந்திரனாகவே இருப்பார் என்று சொன்னோம் எவனும் சொன்னால் அது நடந்தது அந்த அசோமேதையாக இப்போ ஆகிட்டு ஒன்று ரெண்டு மூன்று ஆகிட்டு தொண்ணூற்றி ஆறு அது ஒரு பக்கம் நடக்கணும் தொண்ணூத்தி ஆறு ஆனவன்னு மேல இருக்கிற தேவேந்திரனு கவலை என்ன கவலையினர் மண்ணுலகத்துல நூறு அசு மேதையாக செய்தானோ அவன் இந்திரனாக வருவான் என்று தொண்ணூத்தி ஆறு ஆனவன் பாக்க ஆட்சி பீடம் ஆட்டத்தில் இருக்கு இந்த ஆட்சி பீட ஆட்டத்தில் இருக்கும் போது அப்பதான் பற்று அதிகமா வர்றதுல ஆமா நீங்க நல்லா வாழும்போது அந்த பற்று வராது சைக்காலஜி ஆட்டத்தில் இருக்கும் எப்படியாவது பிடிச்சதா தேவலான்னு தோணும் திருவள்ளுவர் சொன்னார் இழத்தொரும் காதலிக்கும் சூதிய போல் அருமையான சைக்காலஜ் அது காதலிக்கும் சூதிய போல் துன்பம் உளத்தொரும் காதற்று உயிர் என்று சொன்னார் அருமையான ஓமே அவருக்கு தான் கிடைக்கும் வேற எந்த பொருளும்னு கிடைக்கல இந்த மாதிரி அது எங்களுக்கு தெரியாது சார் அது வல்ல வல்லார்பாக கேட்ட அது அந்த அனுபவம் இருக்கும் தெரியும் இவன் பணம் போக போக போக உடாம காதலிக்கும் சூதைய நீங்க பொருளை எடுக்க எடுக்க அந்த சூதலை மேலும் மேலும் பற்று வருவது போல அதே போலதான் துன்பம் உழத்தொரும் காதத்துறையினர் இந்த உடம்புக்கு எதுவும் துன்பம் வந்தா தான் அதிகமாக உயிர் மேலே பற்றிருக்குமா ஏ சார் சௌரியம் ஆகிடுங்கல்ல இந்த ரெண்டு இன்ஜெக்ஷன் சௌரியமாக போடுவோம்ல அது டாக்டர் என்ன பண்ண தெரியுமா சரின்னு சொல்லணும் இல்லை வச்சுக்கோங்க அது ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு நாள் எடுத்துக்கணுங்க அப்படின்னா போச்சு நாற்பது நாற்பது நாள் அவ்வளோ பெரிய நோய்களாம்மா சும்மா ரெண்டு எடுத்துங்க பாரு அடுத்த வரு தைரியத்து அந்த துன்பம் வர வரத்தான் நோய் உயிர் மேல காதல் வருபம் திருவள்ளுவர் சொன்னார் இளத்தருவோம் காதலிக்கும் சூதியை போல் துன்பம் உடத்தருவம் காதற் உயிர் என்று சொன்னார் அது போல தொண்ணூத்தாறு அங்க நாக்காளி ஆட்டம் கண்டுச்சு நாக்காளி ஆட்டம் எங்கேயுமே கட்டுக்காட்டு இருக்கு அது அந்த நாக்காளி ஆட்டம் கண்ட உடனே அவன் ஆடா என்ன நாக்காளி ஆட்டங்காணு ஆனா அப்ப நாக்காலி ஆட்டங்க நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதலிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்வார்கள் அதான் தான் அது ஏதேனும் ஒண்ணு வந்து என்ன காரணம் அதுக்கு என்ன மூல காரணம் அதுக்கு என்ன அது தனிக்கினுமே தவிர ஆனா ஆட்டம் மட்டும் நினைக்க கூடாது ஞானமே ஞானம் அவனுடைய ஞானத்துக்கு என்ன வேற எதுவுமே கிடையாது நோய் நாடி மட்டும் நாடாதப்பா நோய் முதல் நாடி அதற்கு என்ன காரணம் வாய்நாடு அந்த காரணத்தை பாண்டி நாட்டில யாரோ ஒரு ஆள் தொண்ணூத்தாறு அசோபேதையும் செய்கிறானாம் நான்கு தான் இப்ப நோய் முதல் எது ஆட்டங்கன்றது நோய் அதுக்கு நோய் முதல் பாண்டி நாட்டில் ஒரு ஆள் இந்த மாதிரி யாகம் செய்வது என்று அதுக்காக அது தனிக்கும் வாய்நாடு என்ன பண்ணார் இது என்ன பண்ணி தொலைச்சிக்கணும் இங்கே வந்து சரி யாருன்னு பார்த்து காலில் விழுந்து இது மாதிரி பண்ணி உங்களுக்கு என்னங்க குறைச்ச மலையத்தோசன் இப்படி செஞ்சான் மறந்தடப்படாது இந்த மாதிரி தொண்ணூற்றாறு வேள்வி செய்த போது அப்போ இருந்து இந்திரன் என்ன செய்தான் என்று கேட்டால் வந்து ஐயா நீங்கள் எதுக்கு செய்கிறீங்க வேள்வி உங்கள் வேள்வி வாழ்க நலம் பெறுக நான் அதை காண்பு பார்க்கத்தான் வந்தேன்னர் வந்தவண்ணே வாங்க உட்காருங்கன்னர் ஐயா எதுக்கு செய்கிறீங்கன்னா ஒரு குழந்தை இல்லை குழந்தை பண்றதுக்கு அசோமியாக வேண்டியது இல்லையே அதுக்கு புத்திர காமேஷ் ஆகும் இல்ல அப்படிங்களா ஐசி அப்படி அதை எடுத்துக்கிட்டான் அப்படி ஒரு கேத்தன வந்தது அது ரொம்ப அருமையான வேலை இப்ப இருக்கிறாள் ஏன தெரியல இந்திரன் யாரு கண்ட அவனையவா தொடர்ந்து இருக்கிறான் எத்தனையோ பேர் போனோம் ஏன் வந்திருக்காங்க பார்த்தான் இப்படி செய்யலை அது மாதிரி செஞ்சிருக்கலாம் வந்து அடாடா செவள்ளு சீர்மாச்சே நம்ம இதுல இது எதுக்கு இந்திரன் இருக்காமத்திருப்பாங்க பார்த்தானே அப்படியானால் அந்த நாட்டில் எதுக்காக எப்படி தொண்ணூற்றாறு வருஷம் எது ஒரு யாகம் செய்கிறதுக்கு கோடானோ கோடி ரூபா வேணும் அது வேற ஒன்றும் பணம்னு சொன்னால் சிக்கனமில்ல அப்படி செய்யணும்னா அப்போ அந்த நாட்டில் என்னென்னா பாண்டி நாட்டில் ரொம்ப நல்ல மழை பெய்யுது வளம் இருக்குது அதனால தான் ஒரு யாகம் ரெண்டு யாகம் தொண்ணூற்றாறு ம் பார்ப்போம் அந்த வளத்தை அழித்துட்டால் யாகம் நின்று போடும் இப்படி புத்தி வந்துது இப்படி புத்தி வந்துது பட சொல்ல ஒன்று நிலஞ்சாங்க விநாயகர் காலே விபரீத புத்தின்னு இதை சீனியை கூட சொல்லிட்டுப்ப விபரீத புத்தி என்ன என்ன பொருள் கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் அர்த்தம் நமக்கு விதி கெட்டு கெடுமையான காலம் இருந்தது மதி கட்டுப்படும் மதி கட்டுப்படும் கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னி வினாச்ச காலை விபரீத புத்தி சொல்லு சொல்லுவார்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்திரனுக்கு வினாச்ச காலை விபரீத புத்தி என்ன பண்ணார் பாண்டி நாட்டை அழிக்கிட்டம்னா இந்த தொண்ணூத்தி ஆறுக்கு மேல தொண்ணூத்தி ஏழு ஆறு வழி போகாது என்ன செய்யலாம் தன் தன் ஆட்சிக்கு உட்பட்டவன் கடலுக்கு தலைவன் கடலுக்கு தலைவன் அதனாலதான் தொல்லாப்பியும் கூட நெய்தல் நிலத்துக்கு தலைவன் வர்ணன் வர்ணன்மே பெருமணல் உலகமும் நெய்தல் நிலத்துக்கு வர்ணன்தான் தெய்வம் குறிஞ்ச முருகன் தெய்வம் மருத இந்திரன் தெய்வம் முல்லை மாயோன் திருமால் தலைவன் என்று அருமையாக தொல்காப்பியும் பாகுபாடு செய்தது தெய்வமாக இருப்பாள் முடிஞ்ச நோக்கம் என்ன பண்ணுவேன் வேற என்ன பண்றது நல்ல வர்ணம் நல்ல வர்ணம் நல்ல வர்ணம் எதனால சொன்ன நம்ம ஊருக்கு அடுத்த கூட இல்ல பெரிய வச்சு சொன்ன அப்பர் சுவாமிகளுக்கு இடையூறு செய்த நான்கு இடையூறு முதல் இடையூறு நீர்த்தரை இரண்டாவது இடையூறு நஞ்சு கொடுத்து மூன்றாவது இடையூறு இதுவரையிலும் அப்படியே தரையில புதைத்து யானையை விட்டு இடர செய்தான் இது மூணையும் அதை பத்தி கவலைப்படல எதையும் தாங்கும் இதயம் அப்படி பார்த்தான் ஒரு கல் பாறை எடுப்பா சங்கில இருந்த மனுஷனை கட்டு கொண்டு போய் நல்ல படகுல தயித்து போய் முன்னால கடல் பகுதியெல்லாம் ஒரு மைல் ரெண்டு மைலுக்குள்ள இந்து மகாசமத்துல ஒரு இருநூறு மைல் தாண்டி நடுப்பு சரி அதே மாதிரி ஆணையிட்டாலும் என்ன செய்யறது பார்த்தாங்க எடுத்து கட்டினாங்க கட்டி வந்து படகுல தையத்து போய் ஒரு நூறு நூத்தி மைல் தள்ளி போய் கொண்டு போத்துன்னு போட்டாங்க யார நாவுக்கரசர் ஆனா என்ன செய்தான் என்ன செய்தார் கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று பாண்ட அப்படி பாண்டதுனால என்ன செய்ங்கிலியும் வரை வந்து கீழே அழுத்தமோ அந்த கல் அந்த சங்கிலி என்ன ஆச்சுன்னாரு அருமையா அவர் தெப்பம் ஆயிட்டுது ஆனா இது என்ன பண்ணுச்சு ரொம்ப அருமையா நட்டு அருமையாக போட மாட்டிருக்கு கற்றுனைவது நமச்சி வாயவே அருமையா பாடுச்சு இந்த ரெண்டுமே தெப்பமா போச்சு அப்படியே தவிரிட்டு வரலாம் அப்ப சேகரார் பார்த்தார் பிறக்கலையே நான் ஏன் இப்ப இந்த கடல்ல தாங்கிட்டு வருது யார நாவுக்கரசர் திருமேனிய வருணனும் செய்தனன் முன்பு மாதவன் அவன் பாவம் திருநாவுக்கரசர் திருவுட திருமேனியை ஏறத்தாழ ஒரு நூறு மைல் தாங்கும்படியான புண்ணிய அந்த வருணன் பெற்றானே அடாடா வருணனும் செய்தனன் முன்பு மாதவன் என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமேன்னு பாருங்கிறே என்ன புண்ணியம் செய்தன் நெஞ்சுமி என்று பாரு அங்கே வர்ணனை வர்ணே நம்ம யார் குறித்தா ஜெய்கிறார் குறிப்பிட்டார் இன்னொரு சமயத்தில் நமக்கு வர்ணன் ரொம்ப தொடர்பு எங்கே நம்ம சொல்லியிருக்கிறேன் சுந்தரமூர் சுவாமிகள் திருவஞ்சைக்களத்தில் இருந்து போதும் எனக்கு வெறுத்தேன் மனை வாழ்க்கை என்று கேட்க சொன்னவுடனே பெருமானன் பார்த்தார் வெள்ளையாணை அனுப்பிச்சிட்டார் வெள்ளையாணை அனுப்பினோம் அருமையாக வெள்ளையானில போகிறார் போன வெள்ளையா மேல போகும் தானே முன்படைத்தான் அப்படி நான் பாட்டுலாம் பாடிட்டு போனேன் மேல இதோ கைலாயம் கைலாயத்துல வரவேற்பு இந்திரன் மால்வீரமன் ஆர்மிகு தேவரெல்லாம் வந்ததற்குள்ள எல்லாம் போனான் இதோ உள்ளே வந்து என்னையா இவ்வளவு வரவேற்பு நம் தமர் என்றான் நோடித்தான் மலை உத்தமனே அங்கு ஒரு முனிவர் இவ்வளவு வரவேற்பு கையில போய் யானை கொடுத்து வரவேற்புனாரு ஆடா நம்ம ஆரூரன் பதினெட்டு ஆண்டுல மறந்துவிட்டீங்களே அப்படியா அப்படின்னு எல்லாம் கண்ணத்தில் போட்டுவிட்டாங்க போட்டுவிட்டாங்க எல்லாம் பாவரங்க போனார் இதோட முடிச்சுட்டா பக்திமார்கள் பக்திமான்கள் கவலைப்படாமல் இருப்பாங்க ஆஹா சுந்தர கையிலுக்கு போனார்னு எங்கள் பிள்ளைகள் சரியா இருப்பானா மீச முடிச்ச குழந்தைகள் ஐயா ஒரு கேள்வி அப்படிமா என்ன பான்னது இந்த தானனை முன்படைத்தான்ங்கிறதெல்லாம் எப்போ பாடினது திருவஞ்சிக்கலத்தில் பாடல யானை மேலே போகும்போது பாடினது ஒத்துக்கிறேன் போய் கையில போன பிறகு அப்பவும் பாடினது சரி இந்த பாட்டிலிருந்து கடைசி பாட்டு வரைக்கும் இந்த மண்ணுலகத்தில் கையில ஆயத்தில் அந்த பதி எப்படி வந்து சேர்ந்ததுன்னு கேட்டான் போஸ்டா போஸ்ட்ல வந்ததா வர மாட்டேங்குது ஆமா சார் நேற்று நேற்று கேள்விப்பட்டேன் மீண்டும் ஏன்னா இன்னும் பெருசு படுத்தாதீங்க நீங்க பார்த்தார் தானனை முன்படித்தான் பா பாடல் யானை மேல உட்கார்ந்த பிறகு அதன் பிறகு பாடி அதன் பிறகு பாடி கையிலேயே பாடி முடிஞ்சிருக்கு எப்படி வந்தது தெரியும் சுந்தரமுர் சுவாமிகளுக்கு இது பதிவஞ்சல்ல போனா கூட சரியா போறதில்லை கூரியர்ல போனா கூட போறதில்லை நம்ம அதுல கூட போறதில்லை பார்த்தார் நேரா ஆழிக்கடல் அறையா அஞ்சை அப்ப பதியம் கடைசியிட முடியது கூப்டப்பா பத்து பாட்டி எடுத்துட்டு போய் திருவஞ்ச கலத்தில் பெருமாண்டத்தில் கொடுத்து விடு என்று சொன்னார் எனவே இந்த பதியும் நினைக்கணும் இந்த வரி இல்லை நீங்கள் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல முடியாது சார் இந்த பதியம் தான் போகும்போது பாடினதுங்கிறீங்க கையில பாடுதுங்க இங்கே எப்படி வந்தது மண்ணுலகிற்கு என் கேள்விக்கு என்ன பதில் நம்ம என்ன பண்றது அருமையாக அந்த பதியம் இருக்கிறது ஒன்று இன்னொன்று சுந்தரமூர் சுவாமிகள் நம் மீது வைத்த கருணையினாலே இந்த பதியம் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் வழி வழியாக கிடைக்க வேண்டும் என்ற அந்த கருணையினாலே வருணை அடித்து செய்தார் எனவே அவர் கருணையும் புலப்படுகிறது இல்லை அந்த பதியம் கிடைக்காது நூறாவது பதியம் ஏழாம் திருமுறையில் நூறாவது பதிகம் எது திரு நொடித்தான் மலை இல்ல தொண்ணூறு தொண்ணூறு பதிகம் தான் இருக்கும் ஆண்டவன் திரு அதனால நினைக்கும் போது ரெண்டு விதம் ஒன்று நம்முடைய நாவுக்கரசனுடைய திருமேனியை கிலோமீட்டருக்கு மேல தாங்கிட்டு போயிருக்கிறான் ஒரு காலத்துல அந்த வருணன் தான் அது இந்த அருமையான தானனை முன்படைத்தான் என்ற பதிகத்தை கையிலிருந்து திருவஞ்சிக்கலுக்கு கொண்டு வந்து கொடுத்தான் நல்லவன் ஆனா இந்திரன் ஆணை போடுறான் என்ன ஒரே கொந்தளிச்சு மதுரை மாநகரை முழுதும் அடித்து விடுக அப்படின்ட்டு என்ன பண்ணுவான் ஒரே கடல் கொந்தளிப்பு பார்த்தீங்கன்னா அந்த கொந்தளிப்பை பற்றி நிறைய ஒரு ரெண்டு மூணு பாடல் போடுற நான் முழுதும் சொல்லலை சொல்றேன் எப்ப அந்த மாதிரி அந்த கடல் கொந்தளிப்புன்னு கேட்டா பகல் இல்லை சரிய ராத்திரி மணி பன்னெண்டு மணி நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி என்பது போல சரிய பண்படங்களா மழை வர மாதிரி இருக்குது இந்த கடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எதிர்கால விளைவு என்ன ஆகுன்னு தெரியல ஆரம்பிச்சுட்டான் வேலை வேந்தனும் பலவாயல் மதுரையை வளைத்திட்டு இம்மன களைவது கருதினான் எப்போ பேயும் கண்பாடைாலை குருட்டு கேயூட தூங்கும்படியான ஆத்திரியனர் இரவு நேரத்தை சொல்லும் போது பேயும் தூங்குகிற நேரம் என்ன சரிய பன்னென்றக்கு மேல அந்த மூணு மணிக்குள்ள அந்த நேரம் யாரும் தூங்கிடுவாங்க யாரும் தூங்கிடுவாங்க சரியான கங்குல்வாய் அந்த நேரத்துல இந்த கடல் கொந்தளிச்சுதான் தூது போன நேரம் இதே நேரம் தான் எந்த நேரம் படுக்கும் நேரத்தில் வரேன் என்று பாவன் திருவாரூர் நடந்து போனாரான் திருவாரூர்ல காடுதுகள் படுக்கும் பானால் இரவீனில் தூது கொண்டோன் ராத்திர நேரத்தில் தூதா போனான் திருமால் தூது போனார் பகல் நேரம் தான் நம்மால் தூது போனது ராத்திரி நேரம் அது புற வாழ்வு இது அக வாழ்வு அங்க பல பேர் சேர்ந்து போலாம் இங்க தனியாலதான் போகும் அந்த தூது பயனளிக்கல இந்த தூது பயனளிச்சது ஒப்பீடு ஆனா முதல்ல அந்த அம்மா கொஞ்சம் பதில் சரியா சொல்லல சொல்ல அவ சொல்லாம இல்ல இவர் சொல்லாம வச்சாரு சொல்ல வச்சுட்டு திரும்பங்க வந்து இவர் என்ன ஆஹா பெருமானே போயிருக்கா நிச்சயமா நம்மளுடைய தூதர் நடந்து வந்தவனா என்ன பண்றதப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கல நான் என்ன பண்றதுன்னாரு இந்த மனுஷன் துடிப்பு துடிப்பு நீங்களே போய் நடக்கலைன்னா அப்படி எது நடக்க போகுது சரி அப்படியே இருக்குது பால்டால் கொண்டா அப்படின்னாரு வேணா வேணாண்டா பால்டால் வந்து சாப்பிட வேணா நன்னோட தூரம் போறேன் போய் சரிலாம் இந்த நாடகம் எந்த மேடையில் எத்தனை நாள் இறைவா என்று சொல்றாரு மாதிரி இந்த நாடகம் எல்லாம் நடத்துறாங்க அதனால் ஒரு முறைக்கு இருமுறை போனது போன ஆகவே இந்த மாதிரி பேய்களும் உறங்குகின்ற நேரத்திலே இந்த இருட்டு நேரத்திலே இந்த கடல் ஆனது கொந்தளிச்சுதான் கொந்தளிச்சா ஒரே சத்தம் இந்த கடல் கொந்தளிப்பினால நமக்கு ஏற்பட்ட தீமைகள் பல நம்ம தம்பி படிச்சாறுகளை வரவேற்புறையில இப்போ இந்த சுதந்திரத்துக்கு பிறகு எத்தனை அறிவுறுன்னு அது போல நம்முடைய தமிழ்நூல்கள் அழிந்தமைக்குரிய காரணங்களை எழுதி பார்த்தம்னா எத்தனையோ காரணம் நம்முடைய சோர்வு ஆடி பதினெட்டு வரும்போது எத்தனையோ ஏற்றுச்சோடிய போட்டிருக்கிறோம் புண்ணியம்னு புண்ணியம்னு மக்கு மூலம் பயன்படுத்த மாட்டான் அயலாவணியும் பயன்படுத்த மாட்டான் அப்படியே தூக்கி மேலே வச்சிருப்பான் ஏன் கரையால்னா என்ன பண்ணும் பாவம் அதுக்கு சில உணவும் கொடுக்க வேண்டாமா அதுக்காக அந்த மற்றவனும் கொடுக்க மாட்டான் ஏயா சோர் எவடி இருக்கா கொடுக்க மாட்டான் இவனும் பார்க்க மாட்டான் மேலே தூக்கி வச்சிருவான் அப்படி போனது அரசியல் மாற்றங்களால் போனது அதுவேற இன்னொன்னு பயமியினால் போனது பயமியினால ஆமா நீங்க ஒரு அரசு போய் இன்னொரு அரசு போகும்போது கான்பிடன்ஸ் எல்லாம் அழிச்சிடுவாங்களே க்ளோஸ் பண்ணிட்டு போடுவாங்க அப்படி போனது தப்பான கூடாது நம்முடைய நம்முடைய திருமணம் எல்லாம் இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகின முப்பது ஆண்டுகள் ஆகின சில திருமணங்களில் கூட நடந்திருக்கு பழைய ஆவணங்கள் போயிட்டு எங்க அரசியல் மாதிரிதான் ஆன்மீகங்களும் சிலமீங்க நடக்குது என்ன பண்றது இதையும் பதிவு பண்ணுமோ பண்ணுங்க என்ன பண்றது ஆமா ஆமா எல்லா மடங்களும் நடந்திருக்கு அதனாலதான் நீங்க வந்து பாரம்பரியம் சொல்லக்கூடாது பாரம்பரியம் தெரிய முடியலையே நீங்க அருமையா நாங்க அதனாலதான் ஒன்னு எடுத்தோம் வேற ஒன்றும் எடுக்கல உண்மையை தப்பு தான் நீ கூட எல்லாரும் சொல்றாங்க நாங்கள் மரத்திலேயே வளர்ந்தோம் மடத்திலேயே வாழ்ந்தோங்கிறதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்டா பிஹெச்சடி தீசிசு மடங்களை பற்றி எடுத்தோம் இப்போ சீப்பா எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஒரு தொல்லாப்பி ஒடுக்கப்படாத ஐயா அதை நாங்கள் படிக்க வாழ்வோமே மடங்களை எடுத்து என்ன பண்ணீங்க அப்படின்னு இந்த அவையர் ராஜெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த அகசிங்க இதெல்லாம் ஏய்யா அப்படின்னு இல்லையா நான் வாழ்ந்ததெல்லாம் மடங்கள் பா அதனால நான் மடங்களை பற்றி எடுத்து திருவாவூர்த்தி தான் எடுத்தேன் நான் தீசிசுக்கு மாப்பிள்ளம் தம்பி சிவச்சந்திரன் திருப்பண்ண தேடியா என்ன செல்வகணபதி தருமராஜன் எடுத்தோம் பல மடங்களுக்கு தெரியுது இருக்குது இல்ல அது காரணம் உண்மையான பண்பு ஆமா எத்தனையோ பெரிய ஓனோ பண்புகள் செய்தா நம்ம என்ன செஞ்சுட்டோம் போய் அப்படி அப்படி ஒரு தன்னடக்கம் தன்னடக்கம் இருக்குது அதனால பல காரணம் நம்முடைய வரலாறுகள் போய் நம்பிக்கை தன்னடக்கம் ஒரு காரணம் நமக்கு இருந்த பயமை ஒரு காரணம் கரையான் ஒரு காரணம் சரிங்களா அது மாதிரி ஒரு ஆட்சி மாற்றம் ஒரு காரணம் சரிங்களா அதற்கு மேலே அந்த கடல் கோல் ஒரு காரணம் அதுக்காக சொல்லுங்க கடல் கோல் காரணம் இல்லைன்னா மதுரை தமிழ்ச்சங்கத்திலே ஆர் ஆர் மூன்று சங்கங்கள் இருந்தன எத்தனை உள்ள போய்ட இரயனார் கலவியல் உரையில பாத்தீங்கன்னா அதாவது நம்முடைய சீனி நம்ம வெங்கடசாமி மறைந்து போன தமிழ்நூல்கள் ஒரு நூல இருக்கிறான் மனுஷன் மறைந்து போன தமிழ்நூல்கள் என்று ஏன்னா பேர் தெரியுதாங்க நூலே தெரியல இருக்கிற இடமே தெரியல என்ன சொல்லிட்டு தெரியல ஏன் ஐந்து காப்பிங்களே ஒரு காப்பி நமக்கு கிடைக்கலையே வெறும் பெயரு தானே கிடைச்சிருக்கு வாரணம் கொண்டதந்தோ வழி வழி பெயரும் கடல் கோழு செய்தன பயமி செய்ய தனிப்பட்ட நபர் பயமையினால செய்தான் அரசியல் மாற்றங்களால செய்தான் தன்பெருமை தானறியா தன்மையின் என்ற தன் தற்போச்சி வேண்டாம் நினைச்சு செய்தன் கரையான் செஞ்சது இப்படியாக தமிழனுடைய சொத்துக்கள் பல்வேறு வழியில அடிந்தது பாருங்களேன் அப்படி அது போல இங்கே இந்த கடல் கோல் நிகழ்ந்தன பாத்திரி மணி பன்னெண்டு மணி அது எப்படி புறப்பட்டு வருதான் இப்ப நமக்கு கொஞ்சம் மேல சத்தம் பத்திங்களா அப்படி கட்ட முடியாது கட்ட முடியாது கட்ட கொதித்தலைக்கு அரங்கலந்த கூட மெங்கும் மூடு போய் அதித்த ஊடி நாளில் ஆர்த்த அலைக்கும் நீத்தமாய் மதித்தி முட்டித்தலத்து மண்ணும் வந்து உதவி இந்த கடல் என்ன பண்ணிச்சான் அப்படியே தாமே கொதிச்சான் பொங்குது பொங்கி அந்த அலைகள் மேலெடுகின்றனவான் சில அலைகள் என்ன பண்ணிச்சு சந்திர மண்டலம் போச்சு எனவே சந்திர மண்டலம் உண்டு உண்டு இருக்குறங்கள் என்பதையும் எப்படியோ பரிஞ்சோதி மொழி ஒரு காலத்திலே தெரிஞ்சிருக்கு அதனால என்ன பண்ணார் அந்த அலைகளில் சில எங்க போச்சா மதித்த சந்திர மண்டலம் வரைக்கும் போச்சு மதித்தலத்தை எட்டி முட்டி வரும் பொறுப்பு மண்ணும் வெண்ணும் உட்க வந்து என்று அவர் பாடுகிறார் எனவே சந்திர மண்டலத்தை அழிக்கிற அளவுக்கு இந்த கடலுடைய கொந்தளிப்பு இதோ இப்பொழுது மதுரை நோய்க்கு வருகிறது அல்லவா அப்படி மதுரை நோய்க்கு வருகின்ற பொழுது இன்னொரு சொன்னார் வங்க வேலை வெள்ள மாட மதுரை மீது வரிசையில் கங்குள் வாய திங்கள் மீது காரிலாய ஆறுடல் பெங்கன் வாழங்க வீழ்வதொக்கும் அப்படின்னு இது எது போல ஒரு சொன்ன இந்த அதுக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிற காரணம் ஒண்ணு நம்முடைய பழமையான புறாணுடன் சொல்லுகிற காரணம் ஒண்ணும் என்னன்னு கேட்டா இந்த ராகு கேதுக்கள் அதை போய் மறைக்கின்றன அதனால் அவை அந்த ஒளி இழந்து போகின்றன இப்ப நீ கூட ஒரு உண்டு தெரியாதுன்னு போட்டிருக்காங்க நினைக்கிறேன் அல்லவா இன்னைக்கு ஒரு இது சூரிய கிரகண மாற்றுக்கு தன் திருமணியில் வந்தது நான் தப்பாக சொல்லணும் யாரும் பார்க்கலையோ ஆனால் த இந்திய நாட்டில் தெரியாது என்று இன்னைக்கு பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்களா இந்த மணி நேரத்துக்கு முன்ன சாப்பிடக்கூட ஆரம்பாங்க கிரக நேரத்தில் வயிற்றில் எந்த உணவும் இருக்கக்கூடாது என்று சொல்லுவது அது பிடிச்சி நீங்கன்னா தான் உண்டு சில சமயங்கள் நமக்கு ராத்திரி பத்து மணிக்கு பிடிச்ச பன்னெண்டு மணிக்கு பிடிச்சு வச்சுங்க நம்ம தூக்குதல எல்லாம் போடுது இருந்தாலும் அப்படிதான் சொல்றது உண்டு சில பேர் அந்த மரவை காப்பாற்றுகின்றதும் உண்டு அதுக்காக சொல்றேன் எனவே இந்த கொதிப்பு இந்த கடல் கொந்தளிப்பு அது மதுரைங்கிற அப்படியே அடிப்பதற்காக வந்துதான் எது போலன்னு கேட்டா இந்த ராகு கேதுக்கள் சூரிய சிந்தரலை எப்படி அதை மறைக்கிறதுக்கு போயிச்சோ அது போல என்ன இந்த இது இது வந்து நம்ம திருக்குறளையும் இடம்பெற்று போயிடுச்சு திருக்குறளையும் இடம்பெற்று போயிடுச்சு ரொம்ப அந்த நம்பிக்கை அவர் போற போக்குள்ள சொல்லி வச்சார் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுல இப்படி ஒரு குரல் ஒரே ஒரு குரல்ல தான் இருக்கு கண்டது மண்ணும் ஒரு நாள் நான் எனக்கு அந்த தலைவன் இருக்கானே அவன் வந்தான் வந்தது என்ன பல நாள் வந்து நாங்கெல்லாம் சந்திக்கல ஏதோ ஒரு நாள் மாதிரி வந்தாரு நானும் பார்த்தேன் அவ்வளவுதான் ஊர்ல இருக்கிற பயலோட எல்லாம் தாச்சிட்டு எடுத்து என்ன இருக்கு இன்னா காதல் எழுதிட்டாய் கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்ட திங்களை எப்படி அந்த ராகுகேதுக்கள் மறைத்தால் எப்படி அந்த கலங்கமாகும் அதுபோல என்னுடைய பெயரையும் களங்கமாக்கிவிட்டார்கள் ஆனால் தலைமுக அதே நாள் சந்திக்கல ஒரு நாள் தான் பார்த்தோம் அதிலேயே இந்த மாதிரி கட்டிவிட்டார்கள் அது போல இந்த கடல் கொந்தளிப்பு மதுரையை விழுங்க வருவது அந்த ராகு கேதுக்குள் சூரியந்தலை மறைப்பது போல எந்த ஓமி காட்டி ஒரு பழைய அந்த அமைப்பை சொன்னார் இப்படியெல்லாம் வந்தன வந்தா தன் தம்பி உக்ரகுமார பாண்டியன் நல்லா தூங்கிட்டு காத்து நேரமும் இல்லை நல்லா கடலோ கொந்தளிச்சு அப்படியே மதுரைக்கு அணுக வருகிறது யாரு கவலை பெத்த பித்து பிள்ளை மனம் கல்லும் மாதிரி பெத்த அப்பாவுக்கு சவுந்தர பாண்டியன் என்ன நம்ம தம்பிப்படி தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியில கனவுல தோன்றினாராம் மணியப்ப பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி கனவுல என்ன கனவுல தோன்றினா இன்னவாறு எடுந்த வேலை மஞ்சு உறங்கும் இஞ்சி சூழ் நன் நகர் குணக்கில் வந்து அணுகும் எல்லை அந்த மதுரையுடைய கிழக்கு படத்துல வந்து அப்படியே கொந்தளிச்சு வருது அதோ இன்னொரு அரை மணி நேரத்துல மதுரை மாநகர் மூழ்கிவிடும் அது மாதிரி ஒண்ணுமே அப்படி இருக்கு முன்னாள் மன்னன் கணாவில் வெள்ளி மன்றவானர் சித்தராய் முன்னர் வந்து இருந்த அரும்பு முருகல் தோன்ற மொழிகுவார் கனவுல தோன்றினார் உக்கரகுமார பாண்டியனுக்கு அப்ப என்ன நல்லா தூங்கிட்டு இருக்காருன்னு தெரியுது கடல் வந்து கொந்தளிச்சு மதுரை அழிக்க வருது நீ பேசாம இருக்கியப்பா என்று வேல் கொடுத்தனா அது எடுத்து கடல் பக்கம் சென்று என்று கனவுல வந்து சொன்னாராம் அப்படி சொல்லும்போது கூட என்னன்னு கேட்டா ஒண்ணு கவலை இல்லாம சிரிப்பா புன்சிரிப்பா தான் வந்தாரான் என்னையா கடல் கொந்தளிப்பு மதுரையே அழிக்க வருது பாட்டை கொண்டு போய் கொடுத்தேன் எல்லாத்துக்கும் சிரிப்பு தானா அப்படின்னு ஒரு இடம் வரும் எல்லாத்துக்கும் சிரிப்பு தானா ஆமா எல்லாத்துக்கும் சிரிப்பு தான் எல்லாத்துக்கும் சிரிப்பு தான் அதனால கடல் கொந்தளித்து மதுரையே அழிக்க வருகிறது அப்போ தாம் பிள்ளைக்கு சொல்லும் போது தோன்ற அருள் நகர் அடிக்க வருவதாடி வல்லை நீ எழுதி போதி வென்றி வேலறிந்து வாகை பெறுகன தொழுத செங்கரத்தினான் தொழுத செங்கரத்தினான் துதிக்கும் நாவ கங்களில் கனா உணந்து எழுதினான் அப்படின்னு என்ன பண்ணா இந்த கனவுல சொன்ன மாத்திரத்துல அப்படி எழுதானான் எப்பா நீ வந்து உங்களுடைய கடலை பக்கம் எடு தானா வற்றி விடும் சுவரன சுவருதல்னா வற்றி விடுதல் அர்த்தம் அதான் கடல் சுவர கடலானது வற்றி விடுவதற்காக இந்த வேல் நீ விடுக என்று சொன்ன அப்படி இந்த கனா கண்ட மாத்திரத்திலேயே அப்படி தொழுது கொண்டே எழுந்தானாம் அந்த பாண்டியன் தொழுது கொண்டே எழுந்தான் அந்த பாண்டியன் என்று சொல்றார் இங்கே ஒரு பெரிய ஆராய்ச்சி ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா அது தெய்வம் தொடாள் கொடுதன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை ஒருத்தர் கொடுத்து பாரதிதாசமாக கொண்டு இருக்கலாம் வேறு மாதிரி எங்களுக்கு உடன்பாடு அல்ல